வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இரண்டாவது செய்தி சேவை பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி திங்கள் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிவாளம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை துவங்குவதாக நடிகர் கமலஹாசன் அறிவித்துள்ளார் காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுமையாக ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஐநூறு ரோபோ கணினி செயல்வழக்க மெஷின்களை பள்ளிகளில் அமைத்து அதன் மூலம் மாணவ மாணவிகளின் கல்வித்தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் இரண்டாயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கான முன்னூறு கோடி ரூபாய் டெண்டரில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக ஆங்கில நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியை குறிப்பிட்டு போக்குவரத்து அமைச்சர் மீது ஸ்டாலின் குற்றம் காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்கிறது என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நிலம் வாங்கிய விவகாரத்தில் வங்கியை மோசடி செய்த குற்றச்சாட்டில் சென்னையைச் சேர்ந்த பிஜே ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் ரூபாய் நூற்று கோடி மதிப்புள்ள நிலத்தை முடக்கி அமலாக்கப் பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழ் மொழி சமஸ்கிருதத்தை விட தொன்மையானது என்று குறிப்பிட்டிருக்கும் பிரதமர் மோடியின் கூற்று பெருமிதம் தருகிறது என்று கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தில் சேர மேற்கு வங்கத்தை தொடர்ந்து கர்நாடக அரசும் மறுப்பு தெரிவித்துள்ளது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும் வைர வியாபாரி நிரவ் மோடி மோசடி தொடர்பாக நாடு முழுவதும் நேற்று இருபத்தி ஓரு இடங்களில் திடீர் ரெய்டு நடத்தப்பட்டது இதில் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக அமலாக்கப் பிரிவு தெரிவித்துள்ளது பீகாரில் நடந்த ப்ளஸ் டூ தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட ஆயிரம் பேர் விடுபட்டுள்ளனர் அவர்கள் மேற்கொண்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் மக்களின் நம்பிக்கையை இழந்து விடுவோம் என்று பாஜகவுக்கு சந்திரபாபு நாயுடு எச்சரிக்கை விட்டுள்ளார் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டுகளுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங் மறுப்பு தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக உத்தரவிட்ட போதிலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் நாட்டையை அதிரவைத்த பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி ஊழலில் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடு கொள்ளையடிக்கப்பட்டு வருவது பிரதமர் மோடிக்கும் நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கும் தெரியும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார் அயல் நாட்டு செய்திகள் தஞ்சம் கூறி இருபதாயிரம் பேர் மனு செய்துள்ள வெறும் இருபது பேரை மட்டும் ஏற்றுக் ஜப்பான் அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததாக ரஷ்யாவைச் சேர்ந்த பதிமூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது புளோரிடாவின் பாடசாலை ஒன்றில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட துப்பாக்கி தாக்குதல் குறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி அமெரிக்காவில் அல்கொய்தா தீவிரவாதிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிறுமி சைனாக்கை கொன்றவனுக்கு நான்கு மரண தண்டனைகள் விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வணிக செய்திகால் டொக்கோமோவின் சலுகை ஜியோவின் ரூபாய் தொண்ணூற்றி எட்டு ரீசார்ஜ் சலுகை விட சிறந்ததாக உள்ளதாக வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் 4G இணைய சேவைக்கான கட்டணம் கணிசமாக குறைந்திருப்பதைத் தொடர்ந்து நாற்பது சதவீத இந்தியர்கள் மற்ற ஊடகங்களைக் காட்டிலும் மொபைல் வழியாக விளம்பர வீடியோக்களை பார்க்க விரும்புவதாக ஆய்வில் தெரிய இந்தியாவின் முன்னணி இ நிறுவனமான பிளிப்கார்ட் நிறுவனத்தின் நாற்பது பங்குகளை வாங்க அமெரிக்காவைச் சேர்ந்த வால்மர்ட் திட்டமிட்டு தகவல்கள் வெளியாகி பஞ்சாப் நேஷனல் வங்கியை ஏமாற்றியதாக கீதாஞ்சலி குழுமம் மீது சிபிஐ புதிய வழக்கு தொடர்ந்துள்ளது உள்நாட்டில் புதிய விமான நிலையத்தை கட்டமைக்கவும் விரிவாக்க திட்டங்களை மேற்கொள்ளவும் வரும் நிதியாண்டில் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடியை முதலீடு செய்ய உள்ளதாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது ஜெர்மனி நிறுவனத்துடன் எக்கி பம்ப் கூட்டு வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது ஆயுள் காப்பீட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டு எல்ஐசி நிறுவனத்தின் பிரிமியம் வருவாய் ஒன்பது மாதங்களில் பதினொன்று வளர்ச்சி கண்டுள்ளது ஹார்வி டேவிட்சன் பைக் விவகாரத்தில் இறக்குமதி வரியை இந்தியா குறைக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது இருதரப்பு உரைமை வலுப்படுத்த எண்ணெய் எரிவாயு வளத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள தெரிவித்துள்ளார் ஈரான் அதிபர் ஹசான் ரவுஹானி கடிகாரங்களுக்கு இறக்குமதிபர் உயர்த்தப்பட்டதால் கடிகார தொழில் பாதிக்கப்படும் என நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பைக்கு முன் முப்பது ஒருநாள் போட்டியில் விளையாடுகிறது இந்தியா இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான ஆறு போட்டிகள் கொண்ட ஒரு கிரிக்கெட் தொடரை இந்தியா ஐந்துக்கு ஒன்று என கைப்பற்றியது இந்நிலையில் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது வெளிநாட்டு தொடர்களில் குல்தீப் யாதவும் யுஸ்வேந்திர சகானும் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று தெண்டுல்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் டென்னிஸ் வீரர் ரோஜர் பெடரர் டென்னிஸ் அரங்கில் மீண்டும் நம்பர் ஒன் இடத்தை பிடித்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் சத்தம் இல்லாமல் தோனி பல சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார் அதில் ஒரு மைல்கல்லாக ஒட்டுமொத்த கிரிக்கெட் போட்டிகளில் அறுநூறு கேட்சிகளை பிடித்த மூன்றாவது விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை படைத்துள்ளார் திரை செய்திகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் உருவப் படத்தை கன்னட கும்பல் ஒன்று மீண்டும் சர்ச்சையை அஜித் தற்போது சிவா இயக்கவுள்ள விசுவாசம் படத்தின் படப்பிடிப்புக்கு தயாராகி வருகிறார் இத்துடன் அச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு யோசனை சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் நாளும் ஒரு விதை ஹாரி தொடர் போன்ற தரமான ஒளிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ நற்றினை ஓ ஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்